நுழைந்து கதவை அடைத்துக் கொண்டு நீண்ட நேரம் உள்ளே இருந்தார்கள் வெளியே வந்த பிலால் அலி அல்லாஹின் அவர்களிடம் நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் உள்ளே என்ன செய்தார்கள் என்று கேட்டேன் ஒரு தூண் தமது வலது பக்கமும் மற்றொரு தூண் தமது இடது பக்கமும் மூன்று தூண்கள் பின்புறமும் இருக்குமாறு துழ்தார்கள் என்று பிலால் அலி அல்லாஹும் அவர்கள் விடையளித்தார்கள் அன்றைய தினம் காபாவுக்குள் ஆறு தூண்கள் இருந்தன மற்றொரு அறிவிப்பில் வலது பக்கம் இரண்டு தூண்கள் என்று கூறப்படுகிறது